அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நணியது அது உடைத்து மெய்யன்பர்களே நேற்றைக்கு இந்த திருக்குறளுடைய அர்த்தத்தை ஓரளவு பார்த்துருக்கிறோம் தத்துவ நூல்களை எல்லாம் நாம படிக்கிற போது அதனுடைய மைய கருத்தை ஆசிரியர் எடுத்து விளக்கி சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்துக்கும் அந்த மைய கருத்துக்கும் முரண்பாடுகள்லாம் கண்டிப்பாக தெரியும் அதுக்கு பேர் தான் ஐயம்னு தமிழில் சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் சந்தேகம் சம்சயம் என்றெல்லாம் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் டவுட்டுன்னு சொல்கிறோம் அப்படி அந்த ஐயங்கள் வரும்போது அந்த ஐயங்களையும் ஆசிரியர்கிட்ட கேட்கணும் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்கள்லேயும் பலவிதமான தத்துவ சிந்தனைகள் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் கேள்வி பதில் ரூபமாக பல கருத்துக்களை எல்லாம் பெரியவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு அந்த உரிமை இருக்குது அதாவது சந்தேகம் வர்றது அந்த சந்தேகத்தை பெரியவங்கள்ட எடுத்து சொல்லி பணிவோட அன்போட நம்ம சிற்றறிவுக்கு விளங்காத பகுதிகளையெல்லாம் பெரியவங்கள்கிட்ட கேட்டு தெளிவுபடுறதுங்கிறது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி அந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி அடுத்தது இன்னொன்று அர்த்தம் கேட்டலுடன் சிந்தித்தல் மெய்த்தளிவால் வாட்டமரும் என்று சொல்லுவார் தாய் மாணவர் ஆஹ் கேட்டல்ங்கிறது தத்துவத்தினுடைய கருத்தை மைய கருத்தை தத்துவ நூல்களினுடைய மைய தெரிந்து கொள்வது இப்ப உதாரணத்துக்கு இப்படிதான் சந்தேகங்களா வரும் இந்த நான் என்பது உடலா உள்ளமா அல்லது அதற்கு வேறான உயிரா அல்லது உணர்வா அப்படி இருந்தால் எல்லாருக்கும் உணர்வு ஒன்றாக இருக்கிறதா பலவாக இருக்கிறதா இந்த உலகத்திற்கு படைப்புக்கு காரணம் இருக்கிறதா இல்லையா அப்படி இருக்கிறதென்றால் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுளுடைய குணங்கள் என்ன அவர் ஒருவர் பல பேர் இருக்கிறார்களா இது மாதிரி ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதில்கள் நியாயபூர்வமாக தகுந்த சான்றுகளோடு விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் அப்படி அதெல்லாம் கேட்டு இந்த ஐயங்களில் தெளிவு பெற்ற பிறகு ஆக கேட்டல் அதுக்கப்புறம் சிந்தித்தல் அதாவது தகுந்த யுக்தின்னு சொல்லுவாங்க நிறைய நிறைய எக்ஸாம்பிளெலாம் இருக்கும் இதுக்கு பேர் மனநூல்கள் பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களெல்லாம் பலவிதமான நூல்களெல்லாம் மனன கிரந்தங்கள் மனநகிரந்தம்னா இந்த சந்தேகங்களை போக்கிற நூல்கள் அந்த சந்தேகங்களை போக்கினத்துக்கு பிறகு நமக்கு அந்த ஐயங்கள் நீங்கிய பிறகு அந்த தத்துவம் தெளிவாக விளங்கும் விளங்கினாலும் நாம் இதுவரைக்கும் தவறாக புரிஞ்சு உடனே போகாது அது கொஞ்சம் காலம் எடுக்கும் அதுக்கு நாம் அந்த கருத்துக்களை தொடர்ந்து சிந்திச்சிக்கிட்டே இருக்கணும் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் இன்னும் சில குரட்பாக்களை இதை சொல்ல போகிறார் வள்ளுவர் ஆக தெளிதல் அப்படின்னு சொன்னால் தியானம் பண்ணி அது நம்முடைய மயமாக்கி கொள்வது நம்முடைய இயல்பாக்கி கொள்ளணும் முதல்ல நாம் என்ன நினச்சிருப்போம் நம்ம உடம்பு தான் நினச்சிட்டு பொருளுக்காகவும் போகத்துக்காகவும் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் நாம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் அப்படின்னு தெரிந்து கடவுளை பற்றி புரிஞ்சிட்டோம்னா தாய்மானவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் தன்னை அறிந்தால் தலைவன்மேல் பற்று அலது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமேங்கிற நான் யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு இந்த உடம்பை கொடுத்த இறைவனிடத்தில் தான் எனக்கு பற்று போகும் இந்த உலகத்தையெல்லாம் ஆளுகின்ற இறைவனிடத்தில் தான் என் மனசு போகும் ஆனால் இந்த உடம்பு நான் நினச்சி ரொம்ப வருஷமாக பழகினத்தினால பல பிறவிகளில் இந்த உடல் பற்றிலிருந்து விடுபடுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதற்கு இடைவிடாமல் இறைவனை தியானம் பண்ணுவது அந்த மெய்ப்பொருளை ஆழ்ந்து சிந்திப்பது அப்படிலாம் பண்ணினா தெளிவு ஏற்படும் அதைத்தான் இங்கே ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு அப்படி தெளிந்து விட்டால் என்ன ஆகும்னா வானம் வையத்தின் நனியது உடைத்து இந்த உடம்பில் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அந்த வானம்னு சொன்னால் மோக்ம் நீக்கமர நிறைந்த வீடு பேர் நனியதுன்னா மிக அருகில் உடைத்து உடையதாகும் ஆகவே சந்தேகங்களை போக்கி அந்த தெளிந்த தத்துவ அறிவை தன்மயமாக்கி கொண்டு விட்டால் எங்கும் செல்ல வேண்டியதில்லை பேரின்பமே இருள் நீங்கி இன்பம் பயக்கும்னு பார்த்தோம் இல்லையா இரண்டாவது குரலில் ஆக வையத்தின் வானம் நனியது உடைத்துன்னா அந்த மோட்சமானது இந்த உடம்பில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கேயே அந்த பேரின்பத்தை பேரமைதியை பெரும் நிறைவை அனுபவிக்கும் என்பதுதான் இந்த குரலின் பொருள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்